வணக்கம் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குடியலுக்காக கந்தர்பகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மேயும் திங்கள் இதன் இலக்கண குறிப்பு உண்மைத் தொகையாகும் இரண்டு கபிநேரு என்ற பட்டத்தை பெற்றவர் வாணிதாசன் என்பவராவார் மூன்று பனுவல் இதன் பொருள் நூல் என்பதாகும் நான்கு குயில் என்ற இதழினை வெளியிட்டவர் பாரதிதாசன் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று முக்கிய மந்திரி கிஷான் பதோத்ரி சோலார் யோஜனா என்ற திட்டத்தினை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது இரண்டு முதல் தம்பிகளுக்கான திருவிழா எங்கு நடைபெற்றது மூன்று ஷலகா சம்பன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது நான்கு உலகின் முதல் முறையாக ஹிந்தி பேசும் ரோபோ ராஷ்மி இந்தியாவில் சேர்ந்த அதாவது இந்தியாவில் எந்த பகுதியை சேர்ந்தவரால் உருவாக்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி